வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனாம் பலவீனமும் கொடூரமும் ஒன்று சேர்ந்த இடத்திலே பொய் பிறக்கிறது ஆம் பலவீனமும் கொடூரமும் ஒன்று சேர்ந்த இடத்திலே பொய் பிறக்கிறது என்கிறார் இங்கர் நன்றி வணக்கம்